இந்த கூரு இப்ப பாட்டுக்காரர் ஆரம்பிச்சார் இந்த கூறுபட்சத்துக்கு நேரடியா பரிசரணும்னு சொன்னார் இது படிங்க நீ சொன்னது காரணம் என்ன ஒரு பக்கத்து வரணும் அது கர்மா கர்மா உபாசு இந்த கர்மாவுக்கு அது மோஷமாக இருக்க முடியாது சொல்லதான் கர்மாவாக வருதுன்னு சொன்னா அது ஒரு ஐக்கிய பலமாக ஆயிரம் மோட்சங்கிறது நிச்சயமான புத்தாசமா இருக்கும் இல்லக்கா தாட்சாலிக மோட்சம் இப்ப கூடதான் வருது சுசன் விருத்திங்கிறது சாட்சாலிகமா தற்போது அப்படி சொல்றதுக்கு கர்மாவால் வரக்கூடிய பலம் அனித்தியமாகத்தான் இருக்கு அப்படின்னு காமிக்கினா இல்லையா அதுக்காக ஆரம்பிக்கிற கர்ம பலம் எப்பேற்பட்டது அது எப்பேற்பட்ட பலத்தை கொடுக்குறது அதுல எப்படி தாரதமியங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் வரிசையா சொல்லி இப்படி இருக்கு இல்லையா கர்ம பலம் நீ சொல்ற உபாசனையும் ஒரு கர்மாதானே அது கர்மாவாக இருந்து மோஷங்கிற பலத்தை கொடுக்கறதுன்னு சொன்னால் அந்த மோஷரூப பலம் மாற்றம் எப்படி நிச்சயமாக இருக்க முடியும் அதனால நீ சொன்னது தெரியல அப்படின்னு இன்னொரு இன்னொரு வித்தியாசம் இருக்கு இதுல பாருங்க நம்ம கணக்குல பாத்தோம்னா அந்த விஜய இதில் பார்த்தோம்னா உடனே சாட்சாக்காரம் அப்படின்னு ஏன்னா அங்காயங்களுடைய அந்த மனசு தாரத்த மனசுங்கிறது எப்படி இருக்குறது சொல்ல முடியாது ஆனா சாட்சாசாரம் வந்துடும் அப்புறம் எனக்கு ஒன்றும் இதுவே இல்லை உடனே அடுத்த கணக்கு தான் ஜீவன் முக்கியன்னு சொல்லலாம் ஜீவன் முக்கியாகட்டம் விஜய் முக்கியம் மோட்சத்த வித்தியாசமே இது உடனே வரக்கூடிய ஆனா யுவாவோஜி எப்படி நிதித்யாசங்கிறது வந்தாலும் இவம் சாக்காக்காரம் வந்தாலும் மோஷம் இல்லை ஏன்னா நிதித்தியாசம் பண்ணதையே ஞானக்கான மோட்சங்கள் இவ்வளவு ஒத்துக்கவே இல்லையே அஜ்யானக்கான பந்தம் வந்திருக்கா தானே ஞானத்தார மோஷம் பந்தத்தை அஜ்யானே இவா அப்ப என்ன பண்ணலாம் சாட்சாக்காரங்கள்லாம் பிரயோஜனம் இல்லை மேற்கொண்டு மோட்சம் வரணும்னு சொன்னா உபாசனம் அகண்டாக்கார்த்தை பண்ணி சொல்லுவாங்க சாட்சா ஒரு ரூபத்துல அப்படியே நேரடியா கண்ணார பாக்குறதுங்கறது அந்த சாட்சாச்சாரம் இல்ல அது பிரம்ம சாட்சாச்சாரம் இல்ல பிரம்மங்கிறது இது அப்படிங்குற சாட்சாச்சாரம் இல்ல அப்ப ஏற்பட்ட சாட்சாத் காரம் வரவே முடியாது அப்படி இருந்தால் அது ஆறு பிரம்மே ஆகாது ஆகாது அது நாம நம்மளால கற்பனை பண்ணப்பட்ட ஒரு உபாஸ்கூபம் அப்படின்னு தான் என்னது இது சாட்சா்காரங்கிறது இதுதான் சமன்வயாங்கிற இடத்துல இதுல பஞ்சபாதிகால சம் அன்வயாக்குன்னு தெரியல சம் அன்வயா எவ்வளவு சொன்னா அதிகமாக சம்னா சம்மக்கு அன்வயான் சம்மேத்கான பொதுவா இருக்குமா சம்பளம் போட்டிருக்காரு மற்ற எந்த வாக்கத்தை எடுத்திருந்தாலும் அதெல்லாம் சகண்டமாக போகும் சகண்டம்னு சொன்னா ஒரு பதார்த்தம் அந்த பதார்த்தம் இப்படியாக இருக்கு ஒரு விசேஷத்தோட கூறியதாக இருக்கு அப்படின்னு போதிக்கலாம் எல்லா வார்த்தையும் இது இப்படி இருக்கு இதுதான் சந்தகன் வயசா அப்படின்னு அப்படியாக்காரம் எனக்கு என்ன வாஸ்தவ நாம சாதாரண மனசுல ஒரு விஷயத்தை சீக்கிரம் பண்ணும் போது மனசுல அந்த விஷயத்துக்குரிய ஒரு ஆகாரம் தெரியுது அகண்டாகாரத்துல ஆகாரங்களும் தெரியாதுங்கிறது அகண்டாக எல்லா ஆகாரமும் நிவர்த்தியாயிருக்கா பாக்கி உள்ளது அகண்டாகாரம் இல்ல சூரியவாதத்தை சூரியவாதத்துக்கு போயிட்டு போய் என்ன வித்தியாசம் கேட்டா சூன்யவாதத்துல ஸ்வரூபமே கிடையாது ஆனந்த ஸ்வரூபமே கிடையாது இங்கே ஆனந்த ஸ்வரூபம் உண்டு ஆகாரம் கிடையாது உண்டு பிரம்மத்துக்கு ஆகாரம் கிடையாது அது ஒரு ஆகாரம் எல்லாரத்துலயும் வியாபி கூடிய ஒரு பதா இருக்கும் நம்மளுடைய ஆக்கூபம் என்ன ஆகாரம் சொல்றது ஆகாரம் அது ஒரு சின்ன பரீட்சை வசுவாரு நம்மளுடைய புத்தி அதை ஒரு சின்ன ஆகாரம் இப்படி இருக்கு எவ்வளவு பெரிய ஆகாரம் சொன்னாலும் அது சின்ன ஆகாரம் ஒரு ஆச்சாரம் சொல்லிட்டா அத நாம குறுக்கினதாக ஆகிடும் ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி இருக்கோ அதுதான் உண்மையான ஸ்வரூபம் தான் ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் சொல்றது ஸ்வரூபம்னா நம்ம ஒரு ரூபம்னு எடுத்துக்கூடாது அப்படின்னா ரூபம் இல்லை ஒரு கடம் அப்படி ஒரு சத் சத்து இருக்கு ஒரு பதார்த்தம் இருக்கு சத்தே இருக்கக்கூடிய பதார்த்தம் தூண்மைன்னு சொன்னா இல்லே இல்லாத பதார்த்தம் அது சூரியன்னா இல்லையில முடியும் இல்லையா இருக்குதான் இது என்னன்னா ஆனந்தம் இருக்கு சத்தியம் சூரியம்னு சொன்னோம்னா முக்கியம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை சத்தியமே இல்லைன்னு முடியும் இந்த சத்தியம்னு முடியும் இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு இதுல வந்து பாத்துக்காகவே சொல்ல போற கிட்டத்தட்ட வந்தாலும் இந்த இடத்துல ஏமாந்து போயிட்டே சொன்னே கர்ம பிரம்ம வித்யா பலையோ வைலட்சண்யா கர்மபலம் பிரம்ம வித்யாபலம் இதுலருந்து ரொம்ப வித்தியாசமானது இந்த வித்தியாசத்தை காமிச்சினா கர்மபலம் எப்பேற்பட்டதுன்னு முதல்ல காமிச்சாத்தான் வித்தியாசம் புரியும் அதுதான் கர்மபலத்தை சொல்லும்பாரு சாரீகம் வாசிக்கம் மானசங்க கர்மா धर्म धर्म उपास विधिक अभी धर्म இந்த தர்மத்தை பத்தி விசாரம் இங்க பண்ணிருக்கா எந்த விஷயாசா அதாவது தர்ம வித்யாசான்னு சொன்னாரு இந்த உபாசனையே அங்கேயே பேசுறாச்சு சர்வதர்மத்தையும் அங்கேயே விசாரம் பண்ணியாச்சு அப்போ உபாதனையை பத்தி அவர் பேசலையே அவரை பத்தி அவர் கூப்பிட்டு இருக்க உபாசனையே படம் கூட வரலையேன்னு கேட்டா அவரை வந்து படம் சொல்றதுக்காக அங்க வரல வாக்க நிறைவு வந்து வேண்டிய நியாயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தார் இந்த உபாதனா வாக்கத்துக்கு சொல்ல முக்கிய நியாயங்கள் தான் அங்க தெரியல ஒரு உதாரணத்துல ஒரு நியாயம் சொல்லியாச்சுன்னா அந்த நியாயத்தை வச்சு எல்லா உதாரணத்துலயும் பாத்துக்க முடியுது அதே மாதிரி இருக்கிறது வேண்டியது தான் அங்க சொல்லி முடிச்சுக்கா அதர்மோதி பிரதிஷேக சோதனத்தார் விஜய்யானியா பரிகாராய அப்புறம் இல்ல சாரீரம் வாசகம் மாணவம் தர்மமும்னு இருக்கா மாதிரி அதர்மமும் இருக்கே அதுவும் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு தர்ம வித்யாசாங்கிற சூத்திரத்துல வெறும் வித்யாசர்யாசம் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக கிரகிக்கிறதுக்காக அங்க தெரிவிக்கணும் அதர்மத்தை வர்றதுக்காக தெரிவித்தனம் தயோகோ இதுதான் ரெண்டும் தர்மம் அதர்மங்க ரெண்டு விதமான கர்மம் இதனுடைய பலம் எப்படி இருக்கு சோதனாலக்ஷனையோ அர்த்தயோஹோ தர்மாதர்மையோ ஃபலே பிரத்யே சுகது வளர்ச்சி இந்த மூணு சாதனமாக கொண்டுதான் அனுஷ்டானம் பண்ண போறாங்க இதனுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கு இவங்க சரீரம் இந்திரியம் புகை இதெல்லாம் வரும் இல்லாத பலத்தை அனுபவம் பண்ண முடியாது அப்படின்னா என்னாச்சு தர்மம் தன்னுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு ஜென்மாவை கொடுத்தே ஆகணும் தர்மம் தர்மத்துடைய பலத்தை நாம அனுபவிக்கணுமே ஜென்மா எடுத்துதான் ஜென்மா எடுக்காமல் அந்த பல தர்மபலத்தை அனுபவிச்சு தர்மபலமோ அதேமலமோ அனுபவிக்க முடியாது ஜென்மா எடுக்கிற ஆனா என்ன மரணம் கிடைச்சி வருது அந்த ஜென்ம மரணத்துக்குள்ள நாம திருப்பி தர்மா பண்ணிட்டு இருப்போம் இல்லையா அது போயிட்டேதான் அதனாலதான் தர்மா தர்மத்தை சம்சாரத்தை காரணம்னு சொல்றேன் தர்மாகர்ம ஏன் சசாரத்துக்கு காரணா தர்மாகர்ம பலத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னா அதுக்கு சரீர மனசெல்லாம் வாழும் இது இல்லாமல் சுத்தமாக அனுபவிக்க முடியாது ஆகையால தர்மாதிரமே நமக்கு அந்த தன்னுடைய பலமான சுகது அனுபவிக்கிறதுக்காக சரீரவாத மனசெல்லாம் திருமதி ஏற்படுத்தி கொடுக்கிறது ஜர்மாந்தரத்துக்கு காரணம் ஆயிடுறது இல்லை தர்மாந்தரத்திலையும் அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பல விஷயங்கள் சுக சாதனங்கள் எல்லாம் அந்த சாதனங்கள் மூலமாகத்தான் இந்த சர்மபலத்தை நம்ம அனுபவிக்கணும் சாதனம் நேரடியா சுகத்தை கொடுக்காது சாதனத்தினால நாம ஒரு சுத்தத்தை அனுபவிக்கிறோம் அதுக்கு காரணம் நாம பண்ணுவோம் இந்த சுகம் இந்த சாகனம் நமக்கு சுகத்தை கொடுக்கறது ஆஹ் இவர்களான இன்னொருத்தனக்கு துக்கத்தை கொடுக்கும் நமக்கே கூட சில காலத்துல அந்த சாகனம் வந்து துக்கத்தையே கொடுக்கணும் சுக சாதனம்னு அப்ப இப்படி இருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணமான நம்மளுடைய கர்மா அந்த சமயத்துல வேலை செய்யலாம் நம்மளுடைய கர்ம பலத்தை தான் இந்த சாதன சம்பந்தத்தோடு நம்ம அனுபவிக்கிறோம் சஞ்சோகம் என்ன உஷயிற்கும் நம்மளுடைய இந்திரியங்களுக்கும் சம்பந்தத்தினால ஏற்படக்கூடிய பிரதிபம் பிரம்மாறுக்கும் சாதரான பிரதிபே தர்மத்துடைய சரம உத்கம் ரொம்ப தர்மத்துக்கு ரொம்ப மேல போனோம்னா தர்மம் நோடைய சொன்னோம்னா பிரம்மாவுட போய் தரலாம் பாபத்துல ரொம்ப உத்திருஷ்டன்னு போட்டோம்னா ஸ்தாவரான்தான் போகும் இதுல இந்த சுகசு தாரதமயம் இதுல விவாகம் பண்ணி காமிக்கிறார் மனுஷத்துவா பிரம்மாந்தே டு தேகபக்ஷு மனுஷன்லேருந்து ஆரம்பித்து பிரம்மா பரியம் எல்லாருக்கும் சரீரம் உண்டு இந்தியம் உண்டு மனசு உண்டு எல்லாம் உண்டு ஏன்னா அது இருந்தால்தான் அந்த பலத்தை அனுபவிக்க முடியும் சுக தாரசமியம் மனுஷரோடு மனுஷனுக்கு இருக்கிற சுகது நமக்கே தெரியும் अधिक अधिक सुखमें धर्मस्वेद अधिकार அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அவ அப்படின்ன தர்மத்திலே ஆதிக்கம் நம்மளோட அதிகமான தர்மம் கொஞ்சம் பண்ணினவா அதனாலே அதிகமான சுகங்க தர்ம காரகம்யா அதிகாரி காரகம் அவாளுக்கு மாதிரி செயற்பட்ட அதிக தர்மம் வந்தது ஏன் நமக்கு வரலன்னு கேட்டா அதிகாரிகளுடைய காரகமியத்தை பொறுத்து அமைஞ்சிருக்கு தர்மம் இவ்வளவுதான் நமக்கு சாமர்த்தியம் இவ்வளவு தர்மாசானம் பண்றதுதான் நமக்கு சாமர்த்தியம் அவளுக்கு மேல பெரிய தர்ம தர்மத்தை பண்ண முடிஞ்சு அதிகாரிகளுடைய காரகம் பிரசிஞ்சிமிகம் அதிதம் நமக்கு நமஸு மாதிரியும் தனுஷா விதையுத்தி இஷ்டூர் தனமா்ரட்சி பசாமி உபாசன இது கர்மா காணேன் இந்த கர்மாவுக்கு உபாசகாக இருந்தால் உத்தரமார்க்கனாக பிரம்மலோகம் வரை போகலாம் வெறும் கர்மிகளாக இருந்தால் தட்சிணமார்க்காக சுருக்கலோகத்துக்கு போகலாம் திரு லோகத்துக்கு அங்க போய் அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கலாம் அந்த சௌசியத்துல வித்தியாசம் யாவத் சம்பாடம் எத்தனை காரணம் எடுத்துட்டு தெரிந்து வரணும்னு ஒரு வித்தியாசம் ஏற்படுத்தும் இப்ப சொல்ற யாவத் சம்பாடம் இவாக்க எடுபடியும் அந்த பொங்கல் இருக்கோ இருக்கோ அதுவரையா அங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு வருஷம் இருக்குதும் இருக்கலாம் எத்தனையோ வருஷகாரம் கர்ப்பகாரம் அந்த இடத்துல திரும்பி வர வேண்டிய அவ்வளவு தூரம் புண்ணியம் இருக்கலாம் அதனால இந்த கர்ப்பத்துல தாரதமியம் இருக்கிறதுனாலதான் திருப்பியாக இத்தனைகாரம் வருகத்துல இருக்கலாம் இத்தனைகாரம் குடும்பத்துல குடும்பத்துல இருக்கலாம்னு குறிப்பிட்டு அளவு சொல்ல முடியும் சொல்ல முடியல அதனால புதுவங்களுக்கு யாவரம் சம்பளம் முடிக்கிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவு இருக்காத அங்க இருக்கலாம் செலவாகிறவரையில் அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குசித்தானா வாசம் பண்ணி அந்த அங்க போய் வாசம் பண்ணிட்டு எவ்வளவு நாங்க வாசம் பண்ணுவோம் இவங்ககிட்ட இருக்கிற புண்ணங்கள்லாம் கயமாகறவர் என்றும் அப்புறம் யசேகம் புனர்நிவர்தே யசேகம் திரும்பி பழைய திரும்பி வந்துடுவா இங்கே வந்துடுவா தான் இதென்னோர்ஷதிபம் மனுஷனோத் தான் மனுஷியந்தோதனாலும் ஆத்ம சுரூபமான சுகம் கொஞ்சமாவது பிரகாசிப்படும் ஒரு நிமிஷம் ஆனா கொஞ்சம் தான் லவானேஷம் சொல்றது இல்லையா இது ஏங்க அப்படி கிடைக்குதுன்னு சொன்னா அது இது மட்டும் கொஞ்சம் பண்ணி விட்டேதான் அதுக்கு பலமா தான் இந்த சௌக்கியத்தை அனுபவிக்க முடியுது தாரதமேனா ஆக மொத்தமா இதோட தாரம் என்னன்னு சொன்னா நமக்கு சௌக்கியம் வருதுன்னா சௌக்கியத்து காரணம் நாம பண்ண சொன்னா सुख धर्मानू अना दुखमूं आना ब्रम्होक दुख रही जास्ती आोक अरेवड़े जास्ति मन लोक अरेवड़े जास्ति ना चक्रा दुखम रस्ती अवयव तारतम्य अधर्म सुखस्थर्मं दुखस्थ अधर्म कारण ऊर्धतेषु अधोगुहवत् दुख तारतम्य दर्शन तेतो अधर्म सेल्षण तदनुष्ठा चारतम्यूद अवद्यादिदोषवता धर्मर्मता அம்சாரூர் மண்டல அவிதாது ஆத்மீக்கணம் ஆத்மா அதாவது நான் அப்படின்னு நினைக்கிறான் தனக்கு ஒரு நல்லதுக்காக எதுவுமே தனக்காக மண்டலான் நல்லதுக்காக தான் தான் தனக்கு அதெல்லாம் நல்லது வரணும்னு அவன் நினைக்கிறானே ஆனால் சரீரத்துல அவளுக்கு அக்க புத்தி இருந்தால்தான் நினைக்க முடியும் அதனால அவித்தியாதி தோஷங்கள் உள்ளவனுக்கு இந்த தர்மாசிரமங்கள் பண்ணினாலே புனச்ச அடுத்து பலமாக வேற ஒரு சரீரத்தை எடுத்துங்க ஜெர்மாந்திரம் எடுத்து அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறான்னு சொல்றோமே திரு நியாயங்கள்னால இது சொல்லப்படுறது இதுதான் என்ன சொல்றது எது பரியம் இவன் சரீரத்தோடு கூடி இருக்கானோ சீரந்தம் பிரியம் அப்பிரியம் இது ரெண்டும் இவனை விடாது அவனும் வந்து இது யூ சம்சாரூப அசரீரம் வசந்தம் நிறைய அசரீமே मो प्रिया प्रिया क्षणधर्म कार्याराख्य अशर प्रतिषिध्य गम्युप्ति सशरीना प्रियमो सशरी धर्म पत्न सशरीग्रहण அப்ப தர்மா பண்ணினவன் ஒரு நாடும் பிரியாபிரிய விமுக்தன் ஆக முடியாது தர்மாகர்ம பலாசிரிய சம்பந்தம் தான் இது வந்து ஆனால் தர்மாந்திரமம் இல்லாதவன் அவன் அகரீரன் இல்லையா அந்த அகரீரனுக்கு பிரியாஸ்பிரிய சம்பந்தம் இல்லை இதுலேருந்து சொல்லி நமக்கு என்ன தெரிவிக்கிறது தர்ம எப்போதுமே தர்மாதர்மம் அதாவது கர்ம பலம் ियम आना अभी अभी कर्म फल प्रिया सबंधा अशरत् कर्म फलमें प्रतिषिधिण धर्म कार्यू मोक्षा प्रतिषिधि தர்ம காரியாப் பத்தியதே இருந்தால் ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரம் வந்தே சென்று அது அனுபவிக்கிறதுக்கு சரீரம் வந்தாச்சுன்னா சதா பிரியாப்பிரியோட பகதீரஸ்து பிரியாப்பிரியம் வந்து இருக்கும் அதனால மோட்சம் வேணும்னா அது கர்மாவாலம் வர முடியாது அப்ப அவங்க சொல்றான் ஒரு தர்மா காரணமே சொல்லலாமே சரீரம் வரத்துக்கு சில தர்மா காரணம் சரீரம் இதுலாமல் ஒரு தர்மா காரணம் அப்படின்னு சொல்லலாமே சொன்னால் நான் சத்திய சுவாபாவிகூபம் எப்படி சரீரத்தோட சம்பந்தப்பட்டதுங்கிறது காரணம் சொல்லணுமே தவிர எப்படி அசரீரமா இருக்குங்கிறத காரணம் சொல்லணும் ஆத்மஸ்வரூபம் அசரீரம் தானே இதுவரூபமே அசரீரம் அப்படின்னா அது ஒரு கர்மாவுடைய பலம்தான் எப்படி சொல்றது சொல்ல முடியாது அப்ப கர்மாவுடைய பலமாக இதுக்கு வந்தது என்ன அசரீரம் ஆத்மஸ்வரூபத்தை சரீர சம்பந்தம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு வேணா காரணம் சொல்லலாம் அதே ஆத்மஸ்வரூபமா இருக்குங்கிறது காரணம் இருக்கும் அதுக்கு காரணம் சொல்ல முடியாதுவா ஆத்மஸ்வரூபம் அசரீரமாக இருக்குங்கிறது எப்படி தெரியறது அந்த ஸ்வரூபம் இல்லாததுதான் எப்படி தெரிகிறது ஸ்ருதி சொல்லிக் கொடுத்தது அசரீரம் சரீரேஷோ அனர்த்தேஷ் பிரவர்த்திதம் மகாந்தம் மிகும் ஆத்மானம் அஸ்வாதீரோ நசோகம் அசரீரம் ஆத்மஸ்வரூபம் இல்லை சரீர சம்பந்தம் இல்லாதது ஆனா சரீரத்தோட சம்பந்தத்து இருந்துட்டு இருக்கு அதிக உண்மையான சொலூபத்துக்கு தெரிஞ்ச அப்புறம் சோகம் வராது அப்பிராணம் நமக்கு பிராணம் இருக்கிறதுனால தானே நம்ம சொல்லிட்டு இருக்கணும் நம்மளுடைய புராணம் ஜீவிக்கின்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா திருப்பி என்ன சொல்றது ஆத்மஸ்வரூபத்துக்கும் பிராணத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னாச்சு அசரீரம் அதனால ஆத்மஸ்வரூபத்தில் ஏதாவது கர்மாவாரன் சொல்கிறது வேண்டியது ஆத்மஸ்ரோதம்பி பதங்கோடு கர்மபல விலக்கணம் மோகாட்சம் இந்த விதத்துல பாக்கிறேன் கர்மபலங்கிறது சாரசம் யுத்தமாகவும் அணித்தமாகவும் தான் இருக்க முடியும் ஏன்னா சாரசம் அனித்தமா இருக்கிறதுனால அதுக்கு வித்தியாசமான பலமாக இருக்கணும் மோக்ங்கிறது அனுப்பம் இல்ல நிச்சய அரசு சம்பாதிக்கக்கூடிய வரக்கூடிய பலமாக இருக்கணும் அப்பதான் இது நித்தியமாக இருக்கணும் ஆமா சரீரத்துக்கு விசேஷம் அனவசியை போகணும் சரீரங்கிற பேருக்கு ஸ்திரமா இருக்க ஏதாவது அஸ்திரமானது கொஞ்ச நாள் செஞ்சு அதை அழிச்சு போயிடுறது அதனால விசேஷமான சரீரத்தில் அது இருந்து கிடைச்சது அதை சரீரமும் இல்லாத